صدق الله العلي நல்லடியார்களே அன்பு சகோதர நண்பர்களே பெரியவர்களே அல்லாஹுவை பயந்து தக்குவா செய்து அஞ்சி அவனால் ஏவப்பட்ட ஏவடுகள் எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாமன்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஒட்டிக் கொள்கின்றேன் வசியத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கற்றலையும் பிறப்பித்துக் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே பெரியவர்களே சகோதரர்களே இபராஹிம் அலேஹலாத்து அவர்களின் ஊடாக எங்களுக்கு வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உறவுகள் எப்படி அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் குழந்தைகளுடைய அடிப்படையான தேவைகள் ஒரு தகப்பன் பெற்றோரின் அடிப்படையில் தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அடிப்படையான விடயங்களை எல்லாம் தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார் ஓதின அந்த திருவசனம் இப்ராஹிம் அலகி சலாத்து அஸ்லாம் அவர்கள் தந்த குடும்பத்தை கொண்டு போய் மக்கா முக்கர் ரமா என்று சொல்லக்கூடிய பாலைவனத்தை விட்டுட்டு வந்து மூணு துவா கேட்டார்கள் இன்றைய கொத்துவாவின் இதுல ஒரு துவா மூணு துவா அதுல ஒரு துவாவை பற்றி கொஞ்சம் பேசலாம் என்று ஆசைப்படுகின்ற முதலாவது குடும்பத்தை தான் ஆரம்பத்தில் சொல்லுகிறார்கள் அங்கு எந்த வகையான ஒரு மனிதன் வாழ்வதற்குரிய நீட்சும் அங்கு இல்லை பலவருக்கம் அல்ல தண்ணி கூட இல்லாத ஒரு பாலைவனத்தில் அங்கே இங்க இருக்கிறது வீடு என்று சொல்லக்கூடிய உண்டு மட்டும்தான் அந்த தம்ப ஒரு மரர் சதிக்கோரிய அப்படிப்பட்ட ஒரு பூமியில விட்டுட்டு வந்து முதலாவது குடும்பத்தினுடைய ஸ்பிரிச்சுவலிட்டி எந்த சந்ததியினுடைய ஆத்மீகம் என் சந்ததியினுடைய உலகம் இதுக்கு அவர்களுக்கு வழிகாட்டுவாய் முஸ்லாம் தொழுகையின் ஊடாகத்தான் ஆத்மீக உளப்பயிற்சி ஏற்படும் இன்றைக்கு நாங்கள் தொழுகையை மறந்துவிட்டு முஸ்லீம்கள் கூட இன்றைக்கு யோகாவை பற்றி பேசக்கூடிய காலத்தில் என்னன்னு தெரியாது ஆனால் அந்த யோகாவில போய் நின்று கொண்டால் ஏதோ எனக்கு ஒரு மனநிம்மதி வருகிறது போல மக்களுக்கு தென்படுகிறது குரான் சொல்றது தொழின்படியாக மட்டும் குரான் சொல்ல இல்லை தொழில் போட்டு குரான் சொல்ல இல்லை குரான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் சொல்லும் பொழுது எல்லாம் குரான் சொல்லுகிறது அப்படி என்றால் அர்த்தம் என்ன தனியை கலைக்க வேண்டிய ஒரு தலை முன்தின காலங்கள்லாம் ஜும்மா உடைய தொழுகைக்கு சுமகுக்கு வந்து அப்படியே நின்று விடுவார்கள் ஜும்மா தொழுதி இருந்துச்சு பாதிக்கு பருகுவான சமூகமாகத்தான் நம்ம அநேகமானவர்கள் மாறிவிட்டார்கள் தொழுகையை பண்ணுவது என்பது ஒரு வித்தியாசமான ஒரு தலையங்கம் ஒரு தனிய பேசப்பட வேண்டிய தலையங்கம் இரண்டாவது கேட்கிறாங்க ஆபத்தானது எனவே என்ற குடும்பத்துக்கு இன்னும் மக்களை அனுப்பி வைப்பாயாக அங்க போயிட்டு மக்கள் குடியேற வேண்டும் அவர்களுடைய போக்கப்பட வேண்டும் அவர்கள் தனிமையில இருந்தால் அவர்களுக்கு அவருடைய மென்டல் ஹெல்த் வீக் ஆகிவிடும் எனவே அவர்களுக்கு அனுக்குரிய ஏற்பாடும் செய்வாயாக வாக்களித்தார்கள் இப்ராஹிம் அலகி சலா சிவசலம் தலையங்கம் எங்கள் குடும்பத்துக்கு பிசிக்கல் மீட் இருக்குது அதுல உண்டு தான் அவர்களுடைய மீட் பொருளாதாரம் தேவை சாப்பிடோனும் வீடுகட்டோனம் பாலோணம் வார்த்தைகள்ர வார்த்தைகளை யாருக்கு மாற்ற இயலாது ஏன் இப்ராஹிம் அலேஹி அவர்கள் பலவருக்கத்தை உணவாக கொடுப்பாயாக பொருள் குளமாக்கள் எழுதுறாங்க தெரியுமா இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்ட துவார் குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு சவுண்டான அளவுக்கு அவர்களுடைய பொருளாதாரம் சவுண்டாக இருக்கோணும் என்பதுதான் அதற்கு இப்ராஹிமுடைய துவார் என தவறாக இருக்கும் ஒவ்வொரு வாப்பாவும் நான் பட்ட கஷ்டம் போதும் இந்த பிள்ளைகளுக்கு கந்த கஷ்டம் கூடாது மை என் இருக்கட்டும் நான் இப்படி இருந்துட்டு போறேன் பிரச்சனை இல்லை எனக்கு பெருநாளைக்கு உழுப்பு தேவை இல்லை ஆனா எந்த பிள்ளைகள் பெருநாளைக்கு மாற்றி மாத்தி உழுப்பு என்பது ஒரு மாப்பள விருப்பம் ஒரு பெற்றோருடைய விருப்பம் இப்ராஹிம் அலேஸ்லாம் வா கேட்கிறாங்க ஒரு விட்டு வந்து கொடி ஒன்று குடும்பத்துக்கு நீ பலவர்க்கத்தை உணவாக கொடுக்க வேண்டும் சிறியிருக்கிறாங்க மனித ஹியூமன் சிவிலை மனித வரலாற்றுல வந்துட்டு பல துருவை யாருமே ஒரு மைல் சாப்பாடாக சாப்பிட்டுள்ள இப்ராஹிம் கேட்கிறேன் அடிஷனலாக சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிட சாப்பாடு மேல்பிச்சமாக சாப்பிட சாப்பாடு என்னோட ஊர்ல சாப்பாட்டுக்கு பிறகு நாங்கள் பலத்தூர் சாப்பிடுற அளவுக்கு என்னோடமி என்ற கருத்தை உளமாக்க எழுதியிருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய நண்பர்களை சகோதரே ஒரு வாசம் சண்டை குழந்தைகளுக்கு கேட்கக்கூடிய துவாவு மிக முக்கியமான துவா தான் பிள்ளைகளுடைய பொருளாதாரத்தை கை நிறைய ஆக்கிரித்துவது இப்படித்தான் நாங்கள் எல்லாருமே கேட்கின்றோம் எங்க எல்லாருடைய துவாவும் அதுதான் எங்க எல்லாருடைய கவலையும் அதுதான் அன்புக்குரிய நண்பர்களை சகோதரன் இந்த பார்வையில குரானை பார்க்கும் பொழுது குரானில் இருபத்தி இடங்கள்ல அல்லாஹ் Subhanahu taala குழந்தைகளையும் செல்வத்தையும் சேர்த்து பேதறான் குழந்தைகள் செல்வம் குழந்தைகள் செல்வம் குழந்தைகள் என்று 24 இடத்தில் அல்லாஹ் பேசுறான் சூரத்துல் முனாபிகூன் அல்லாஹ் Subhanahu taala யா ايஹல்லசீன அமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா ауலாதுக்கும் உங்களோட செல்வமும் உங்களோட குழந்தைகளும் அல் மாலு வல் బనూన जीनतல் hayat ид-துன்யா ஆபத்தும் பேசுகிறான் இந்த பணம் இருக்கிற குழந்தைகள் எப்ப பணம் வசதி வருமோ பணம் இருக்குமோ அப்ப குழந்தைகளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் எப்ப பணம் இல்லையோ அப்ப குழந்தைகளை கொலை செஞ்சிருவாங்க வறுமையினுடைய ஒரு மோசமான கட்டம் தான் கஷ்டப்படுறத பார்க்க இல்லாம வாக்கைகளை கொலை செய்து விடுவார்கள் காரணமாக நீங்க செய்து விட வேண்டாம் அது நடக்குது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே செல்வமும் என்ற தலை ஆண்டு இல்லத்தில் நடத்தி பேசப்பட்டீங்க அங்குக்குரிய நண்பர்களை சகோதரே ஒரு குழந்தையினாக வாப்ப வரக்கூடிய செய்கிற ஒரு குழந்தை பிறந்துட்டா உம்மவாப்பாட்ட வரக்கூடிய மாற்றங்களை பற்றி மோடி அந்த கட்டி அணைச்சாங்க புல்டுத்தப வார்த்தட்டாவது வர ஆரம்பிச்சிருக்க இருக்கும் பொறந்ததுமே அதுல கொஞ்சம் ஆகிடும் ரெண்டாவது சொன்னாங்க குழந்தைகள் பிள்ளைகளோடைய கலையும் அவங்க அவங்கள டெவலப் பண்றதுக்கு நேரம் கிடைக்க மாட்டாது ஏதாவது நல்லதை பார்த்து படிப்போமே ஒரு புக்க வாசிப்போமே போல ஆகிடுவாங்க அவருடைய பேச்சு வார்த்தை நடவடிக்கைகள் சின்ன பிள்ளையர் போல் ஆகிடுவாங்க மூணாவது சொன்னாங்க அவர்களுக்கு ஒரு வகையான பயம் போலத்தனம் வந்துவிடும் போலத்தனம் என்னட பிள்ளைகளுக்காகவே இல்லாங்க வாழணுமே ஏதாவது ஒன்றுக்கு கூப்பிட்டா வாங்க போக முன்னு கூப்பிட்டா வர மாட்டாங்க ஏன் பிள்ளைகள் இருக்கிறாங்க யுத்தங்களுக்கு கூப்பிட்டா வர மாட்டாங்க என் பிள்ளைகள் இருக்கிறாங்க என்னடா குழந்தைகள் தனிச்சிடுவாங்களே அனாதைகள் ஆகிடுவாங்களே என்கிற குழந்தைகளுக்கு என்ன சில நடக்குமே என்ற அச்சத்துல அவங்க ஏதும் நல்லபடியாக பங்கெடுக்க மாட்டார்கள் நாலாவது சொன்னார்கள் எப்பயுமே அந்த குழந்தைகள் பெற்றோர்களை கவனைக்குள்ளாக்குவார்கள் ஒரு கவலை என்ன தெரியுமா புள்ளைக்கு நோய் வந்தாலும் கவலை ஏதாவது கேட்டு வாங்கி கொடுக்க போனாலும் கவலை இது ஹபீசுகள் சொன்ன நாலு விஷயங்கள் ஒன்று தஞ்சத்தனம் இரண்டாவது அரியாணை மூணாவது ஒரு வகையான போலைத்தனம் நாலாவது கவலை இப்படிப்பட்ட விதைகளை இந்த குழந்தைகள் பெற்றோருடைய வாழ்க்கையில் உருவாக்கும் என்று சொல்லி சொல்வாஹோன் சொல்ல மிக தெளிவாக சொன்னார்கள் அன்புக்குரிய நண்பர்களின் சகோதரர்களே படிக்க வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால் இதுதான் ஒரு பிள்ளைகளின் ரெண்டு வகையான கன்செப்ட் ஒரு கன்செப்ட் என்ன தெரியுமா வாப்பா இனி இல்லை என்ற வறுமையை கண்டவர் இனி இல்லை என்ற வறுமையை கண்டவர் வீட்டில குழந்தைகளும் கூட வாப்ப சரியான தொழில் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க இருக்கிறோம் எங்களுக்கு பின்னால் எங்க தாயினுடைய அர்ப்பணிப்புகள் தாயினுடைய தியாகம் தந்தையினுடைய தூர நோக்கு சந்தையுடைய துவா இவைகள் சேர்ந்துதான் ஏழு பரம்பரை பண்ணக்கூடாதுவாப்பா அந்த கஷ்டம் என்னோடட்டும் நான் சேர்த்து வச்சதெல்லாம் வேண்ட பிள்ளைகளுக்கு அவங்க என்ஜாய் பண்ணட்டும் அவங்களுக்கு அந்த கஷ்டம் தேவையில்லை சொல்லி ஒரு கூட்டம் என்ன செய்வாங்கன்றா சம்பாதிக்கிறது அப்படியே சேர்த்து சேர்த்து சேர்த்து பிள்ளைகளுக்கே வச்சிடுவாங்க இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்க யாருந்தா பிள்ளைகளுக்கு பங்கு தரமாட்டேன் இது ஒன்று மகளுக்கு இல்ல இதெல்லாம் ஏண்ட இதை நான் தர்மம் செஞ்சுட்டுவேன் நான் கதக்கா கொடுத்துட்டு பயத்திடுவேன் நான் சம்பாதிச்சு கொண்டது போல நீங்க சம்பாதிச்சு கொண்டா இது என்று சொல்லும் ஏற்படுத்தது ஏற்படுத்திக் கொண்டது இருக்கிறது அது ஒன்னு தெரியுமா முதலாவது நான் கட்ட கட்ட வேண்ட பிள்ளைகள் யாரும் படக்கூடாது என்று நீங்க நினைச்சா முதலாவது ஞாபகத்தை வச்சுக்கோங்க உங்களோட பிள்ளைகளுடைய சம்பாதிக்க தெரியா உங்களோட உங்களோட பிள்ளைய் என்ன தெரியுமா அந்த பில்டி எனக்கு சொல்ற அந்த பில்டி எனக்கு இந்த ஊடு அவங்க ரெண்டு பேரும் சொத்தை பங்கு போட்டு கொண்டே இருக்கிறாங்க அவங்க ஆதரவை அதுக்கு வளர்ச்சி பேசக்கூடிய குழந்தைகள் இருக்கத்தான் செய்வாங்க வாப்பட சொத்துக்கு வளக்கு பேசுற பிள்ளைகள் விவருக்கத்தான் செய்வாங்க மறந்து விட அதுல ஏந்த புள்ள அவங்கள விதி விலக்கு மறந்து விடவும் வேண்டாம் எங்கட புள்ள அப்படி இல்லை நினைச்சவும் வேண்டாம் எதுதான் நினைச்சீங்களா என்ன தெரியுமா சொல்லுவாங்க அப்படி தெரியும் நாங்க எப்பயோ எங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்போம் சொல்லுவாங்க அப்படித்தான் எல்லாரும் நினைக்கிறது நினச்சு கூட இருந்தா அந்த பிள்ளைய படிக்க வச்சுக்க மாட்டாங்க அதனால ஞாபகத்தை நண்பர்களே சகோதரர்களே ஒரு ஒரு பகுதி இருக்கிறது பிள்ளைங்களுக்கு இந்த பழக்கத்தை உருவாக்கி அவர்களுடைய ஆளுமை கிரியேட்டிவ் அவர்களிடம் இருக்கிற திறமைகள் எல்லாத்தையும் அப்படியே மூடியாச்சு கடைசிக்கு என்ன நடக்கும் பாப்ப மூத்தானதுக்கு பிறகு விட்டுட்டு போன முழு சொத்தையும் விட்டுட்டு போன சொத்துக்களை விட்டு விட்டு வாழுவாங்க வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு கடைசியாக சொந்த வீட்டை பிரிச்சு அவர் கூலிக்கு கொடுத்து வாழ்வாங்க இதெல்லாம் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இப்ராஹிம் அலேஸ்லாம் பொருளாதாரத்துக்கு இஸ்லாம்களுடைய பொருளாதாரம் பெற்றோர்கள் என்று கொடுத்தோம் இல்லா இது முதலாவது ஒரு கன்செப்ட் இரண்டாவது ஒரு கன்செப்டூத்துக்கு வாலிபர்களுக்கு இந்த மெசேஜ் எடுத்து கொண்டு போவோம் இருக்குது பாப்பி அனுப்புவாங்க பாப்பா கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு தர வேண்டிய ஹக்கி எங்களை கொஞ்சம் ஓரமாக சொல்லி இந்த செய்தியை கொண்டு போற போஸ்ட்மேன் பெரும்பாலும் இருப்பார் தாயினூடாக அனுப்புவாங்க அல்லது வாப்பட கூட்டினூடாக வா தந்து சொல்லுமா ஒரு வா ஒரு சமூகத்தில் தலை நிற்கோணி சொல்ல இந்த வாகனம் இந்த வாப்பி தந்த வாகனம் அல்ல நான் வாப்பாட்ட வாங்கின வாகனம் என்று சொல்லுவதே அவங்களுக்கு சொல்றாங்க அதையும் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே நீ என்ன தெரியுமா சொல்ல வாலிபர்களை யூஸ் பிளீஸ் ஸ்டாண்ட் அப் தேவையில் என்ன சொல்லுவாரு பாப்பாக்கு மெசேஜ் அனுப்புறது எங்களுக்கு தர வேண்டிய அக்கைன்னு தாங்க சொல்லி நான் பதிவு செய்ய வீட்டு கதவ பிச்சக்காரன் கேட்டுவார யாசகர் வந்து கதவத்திற்கு எங்களுக்கு தர வேண்டிய ஹக்கோன்னு கேட்பாங்க எந்த வித்தியாசமும் போலத்தான் நீங்களும் கேக்குறீங்க குறைஞ்ச பட்சம் அவன் அட்டையாவது அவன் கேட்கிறான் உங்களுக்கு எந்த அட்டும் வாப்பாட்ட கேட்கறதுக்கு இல்ல வாப்பா வேற விஷயம் அதுக்கு வேற சட்டம் வாப்பத டிமாண்ட் பண்ணி வாப்பதை வாப்பாட்டு செய்தி அனுப்பி வாப்பாட்ட கேட்டு வாங்கறதுக்கு எந்த வயசும் இல்ல இது பிள்ளைகளுக்கு வாப்ப உங்களுக்கு சொல்றேன் அலவிச்ச மிக அவங்களுக்கு கொடுத்த உதாரணமாக சொல்வது நான் ஒரு சகோதரர் அந்த மகளுக்கு வயது பதினோரு வயசு அவர் வீடு கற்றாரு அவர் வீடு கட்ட யாருக்கு வீடு கட்டுறீங்க வீடு கற்றேன் அவருக்கு என்ன தெரியுமா சொன்னேன் என்னோட மருமகளுக்கு ஒருவேளை மகளுக்கு வீட்டையும் கட்டி கொடுத்தா உங்களோட மகளுக்கு என்ன வேலை மருமகளுக்கு என்ன வேலை நீங்க சொல்லுங்களோ அது அலிஒயு தாலாக அவர்களை நேசித்தது போல அலி என்ற மருமகனை நேசித்தது போல உலகத்திலும் அதுலாகி சல் அல்ல செல்லம் அன்னை பாத்திமாவை நேசித்தது போல உலகத்தில எந்த ஒரு மகளையும் எந்த ஒரு மாப்பாவுக்கு நேசிக்க முடியாது அந்த மாப்பா என்ன தெரியுமா சொன்னாரு அலிக்கு ஒரு வீட்டுக்குரிய ஏற்பாடு இன்னும் ஆக இல்ல நான் ஏற்பாடு ஆனதுக்கு பிறகு கூட்டிக் போறேனே என்று சொன்ன சந்தர்ப்பத்துல இன்னும் இன்னும் கூட இல்லையா நான் ஒரு வீடு கட்டித்தாரனே நான் தான் என்ன ஒன்பது வீடு கட்டி இருக்கிறேன் அமைஞ்சா நீங்க சொல்லுங்க நானும் உங்களோட சேர்ந்து வாரேன் போறதுக்கு இதுதான் ஒரு பிள்ளைக்கு குடுக்கிற ஒரு பிள்ளைக்கு கொடுக்கிற கான்பிடன்ஸ் ஒரு பிள்ளையை மாம தந்த வீடு தானே அதை விட பெரிய கேவலம் என்ன சார் இருக்குமா உலகத்துல எனவே அன்புக்குரியவர்களே இது ஒன்று ரெண்டாவது ஒரு கன்செப்ட் இருக்குது பிள்ளைகளுக்கு ஒன்றுமே கொடுக்கல எல்லாம் தர்மம் அதுக்கு அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க மனைவி ஏதாவது கேட்டா இல்ல இல்ல தரமாட்டேன் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவர்களும் இருக்கத்தான் செய்தாங்க தல்லு அலுவல் செலவம் அவர்களையும் எச்சரிக்கை செய்தார் இல்ல இல்ல சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட நபிமார்கள் சகாபாக்கள்ல ஒரு சகாதித்தான் ساعد ابن ابي وقاص رضي الله تعالى عنه امركின் ஒரே ஒரு பொம்பளக்குள்ள இது முஸ்லிம்ல பனிவான ஹதீஸ் ஒரே ஒரு பொம்பளக்குள்ள இவர்கள்கே சக்கராத்ல இருக்காங்க மரண படுகிற இருக்காங்க ஹजरत ரசூலுல்லாஹி صلى الله عليه وسلم வியாஸத்துக்கு போறாங்க நோயி சாரீத்துக்கு போறாங்க போனா சொன்னனே யா ரசூலுல்லாஹ் நான்getElementById="1" நினைக்கிறேன் கடைசி நாட்களாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் உங்கள்ட்ட ஒரு 퍼மிஷன் கேக்குறேன் என்ன தெரியுமா وانا ذو مال நான் பரக்காரன் ஏழைகளாக சித்தரிக்க வேண்டாம் சுவர்த்தத்தை வாழக்கூடியவர் ஏழைகள் அல்ல தர்மம் செஞ்சவான்னு கேட்டாங்க சதக்கா குடுத்துடவான்னு கேட்டாங்க சொன்னாங்க இல்ல ஏலாது அதுபோல தரமாட்டேன் ஒரே ஒரு மகள் பண்ணிட்டேன் பணம் நான் அனுமதி ஒன் தேர்ட்டு டூ தேர்ட தாங்க மறுவாங்க கொடுக்கிற மகளுக்கு அறவாச தருமம் செய்யறேன் இல்ல அனுமதிக்க மாட்டேன் கடைசியாக கேட்டாங்க கொடுத்துடுறேன் அனந்தவசத்தாக இதுக்கு அனுமதி தாங்க கேட்ட சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க அதிகம் என்று சொன்னாங்க மூணில் ஒன்றும் அதிகம் தர்மம் செய்வதற்கு இப்ப தர்மம் செய்ய வானம் இப்ப அனந்த லட்சத்தாக பேச்சு சேர்த்து எனவே இது ஒரு விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு தலையங்கம் ஒரு குறுகிய நேரத்தில் சில கருத்துக்களை மட்டும் நான் முன்வைத்திருக்கிறேன் எனது அன்புக்குரிய நண்பர்களை சகோதரேன் குழந்தைகளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை குழந்தைகள் செல்வத்தில் செழிப்பாக இருக்க வேண்டும் என்ற கனவு துவா இப்ராஹிம் அலேஸ் துவாவாக இருக்கிறது அதே சந்தர்ப்பத்தில் என்னட வெல் தால என் குழந்தைகளுடைய கிரியேட்டிவ்னஸ் நாங்கள் இல்லாமல் ஆக்கிவிடக் கூடாது வாலிபர்களுக்கு சொல்லுகின்றேன் கேட்கக்கூடாது என்பதுல வாப்ப உண்மார்க்கையும் கேட்கக்கூடாது வாங்குவது என்பது அதே மாதிரியான உறுதியாக பதிவு செய்கின்றேன் அதுக்கு மேலே சொல்லுகின்றேன் மௌத் ஆகும் பொழுது அனைத்தையும் தர்மம் செய்துவிட்டு மௌத்தாகுவதல்ல குழந்தைகளுக்கு அனந்தர சொத்தாகவும் ஏதோ பல பகுதிகளை நல்லவைகளை அழகானவைகளை விட்டுவிட்டு முக்கியாக இருக்கிறது ஹராவாக சம்பாதித்து வைப்பதி பற்றி எல்லாம் அதிர்சுரியில் மிக பெரிய அள அளவில் எங்களுக்கு புத்திமென்று சொல்லப்பட்டிருக்கு எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே குழந்தைகளுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கட்டும் நல்லதாக இருக்கட்டும் அவர்களை கண்ணியவான்களாக வாழ வைத்ததைப்பான அவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கும் அல்லாஹ் சுஹானு தலா வலியமைத்து அவருடைய உடலைகளையும் அலாராக்கி வைப்பானாக அராத்தேவுக்கும் யா அல்லா என்னுடைய பெற்றோருடைய மன்னரைகளை சுமத்தின் பூங்காக்களாக்கி குழந்தைகளை கொண்டு கண் குளிர்ச்சி ரிசீவாக்குவாயாக குழந்தைகளை கொண்டு கண் குளிர்ச்சி ரிசீவாக்குவாயாக குழந்தைகளை கொண்டு கேவல பிருத்தி விடாதே அல்லாஹ் குழந்தைகளை கொண்டு சந்தோஷமாக எளுடைய வாழ்க்கையை முடித்து புள்ள துணை புரியவாயாக வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் some lectures with it.